வணக்கம் அக்டோபர் நான்கு இரண்டு ஆயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் முறையாக வரிகுடா நடத்தியவர் மைசூர் மன்னர் மாவீரர் திப்பு சுல்தான் இரண்டு தமிழில் முதல் முதலில் நாள் எழுதியவர் ஆனந்தரங்கம் பிள்ளை என்பவர் ஆவார் மூன்று உலகில் முதல் கலைக்களஞ்சியம் சீன மொழியில் உருவானது நான்கு முதல் தமிழ் இலக்கண நூல் தொழுகாப்பியம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது இரண்டு கிளிஜோசியம் முதலில் தோன்றிய இடம் எது மூன்று இந்தியாவில் முதல் திரைப்படக் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது நான்கு ஆக்ஸ்போர்டு அகராதி எப்பொழுது வெளியிடப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போ நன்றி